முப்பத்தி அப்துல்ல கலக்கவில்லையோ அவர்களுக்கே இம்மையிலும் அருமையிலும் அச்சமற்ற நிலை உண்டு மேலும் அவர்களே நேரு வழி பெற்றவர்களும் ஆவார் என்று அத்தியாயம் எண்பத்தி வசனம் இறங்கிய போது நபி தோடர்கள் நம்மில் யார் அக்கிரமம் செய்யாமல் இருக்க முடியும் என கேட்டனர் அப்போது அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹுக்கு எவரையும் இணையாக்குவதுதான் மிக பெரும் அக்கிரமம் என்ற முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்தை இறக்கினான்